சத்குருஸ்வாமி கிடே குரு கிருப்பையா கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாம் பத்தாவது ஸ்கந்தத்து பூர்வார்த்தத்தில் முப்பத்தி ஒன்பது அத்தியாயத்திலும் கண்ணன் கோகுலத்தை விட்டு கிளம்பக்கூடிய ஒரு சன்னிவேசம் இடம் அது ரொம்ப அழுகையான அதாவது கிருஷ்ணபக்தி இருக்கிறவர்களுக்கு அதை அழுகக்கூடிய அளவில் இருக்கும் இதை ஒரே ஆசிரியர் சொல்கிற போதும் அந்த வியாக்கியாத்த சொல்கிற போதும் நவத்ரிம்சே புரிய புரிய அச்ச அச்சுதே ஊபிகோக்தய அக்ரூரேணத்தை காளிந்தியாம் விஷ்ணுலோக தரிசனம் கிருஷ்ணன் மதுரா பொறுக்கு சொல்ல போதும் கோபிகர்கள் சொல்லக்கூடிய அந்த அழுகையான வார்த்தைகளும் அதுக்கப்புறம் அக்ரூரால் யமுனையில் அந்த தரிசனம் அந்த மகாவிஷ்ணுனுடைய லோக தரிசனமும் இந்த முப்பத்தொன்னாம் அத்தியாயத்தில் பரிசிக்கப்படுகிறது சொல்லி அப்படி காண்பிப்பா காண்பிக்கிறார் ஒரு ஆசிரியர்ல சொல்கிறார்கள் அவர்கள் அதில் நம்ம விட்ட இடம் மறு பார்ப்போம் ஏன்னா அந்த ஸ்லோகம் ரொம்ப வசத்தி இதை வச்சு கோவிந்த தாமோதர ஸ்தோத்திரம் பண்ணார் அந்த லீலாசுக்கர் பண்ணார் லீலாசுக்கரான பிலுவங்கள சுவாமிகள் கோவிந்தா தாமோதரா மாதவா அப்படின்னார் ஏன்னா கண்ணனை பார்த்தப்புறம் அவர்களுக்கு வந்து ஒரே பரம ஏகாந்த பரம் பரமேகாந்திகளாக இருந்தார்கள் இருந்தார்கள் வேறு என்னுமே தெரியாமல் இருந்தார்கள் அப்படி அவர்கள் வந்து கிருஷ்ணானந்தத்தை அனுபவித்தார்கள் பிரம்மானந்தத்தை அனுபவித்தார்கள் அதுக்கப்புறம் அவ்வளோதான் சதா ஆத்ம தியான நடத்தம்ங்கிற மாதிரி சதா கிருஷ்ண தியான இடத்துல இருந்தார்கள் லோக விஷயங்கள்லாம் ஏதோ நடந்தது நான் அடியன் வந்து பூஜை அடியன் பூஜை பண்ணுற மாதிரி இல்லைன்னா ஞாபகம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதோ நடந்தது இப்படி ஒத்தருக்கு ஒத்தர அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் எப்படியும் முன்னால் சொன்னோம் பத்தொம்பதாவது ஸ்லோகத்துலேருந்து முப்பது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருப்போதும் கிருஷ்ணனுடைய பிரிவால் புரிஞ்சு போகிறான்னுப்பேன் அவன் தேரில் ஏறி உட்காண்டாச்சு கேர பண்ணல உட்காண்டாச்சு அதனால வருத்தப்படக்கூடியவர்களும் அதன் மிக ரொம்பவும் மிகவும் கிருஷ்ணன்ட்டையே மனசு அழைத்தவர்களாக இருந்தவர்களான கோக்குரஸ்ரீகள்லாம் வெட்கத்தை விட்டு அந்த ஏன்னா அவ கூடவை பின்னாலே இருக்கார்கள் அந்த கோகுரத்த பெரியவர்கள் இருக்கார்கள் மற்ற பந்தவர் பந்துக்கள் அவர்கள் எல்லாம் இருக்கார்கள் அக்ருவர் வேற இருக்கார் இப்படியெல்லாம் இருக்கார் எல்லா முன்னாலேயும் கண்ணனை பொறுத்து விட கூடக்கூடாது வெட்கத்தை விட்டார்கள் ரொம்ப ஒர்த்த குரல்ல கோவிந்தா தாமோதரா மாதவான்னு நாமாதான் சொல்லி கதறினார்கள் இப்போ நம்ம மாரடி மாதத்தில் இருக்கோம் கோவிந்த மா அந்த இது தான் நாம தான் நாம கார்த்திகை மாதம் போச்சு அவர்கள் வந்து இந்த ஈஸ்கான்லாம் அந்த தாமோதர மாதம் இதை கொண்டாடுவார்கள் அப்படியும் மாதவங்கிற நாம கிருஷ்ணனை குறிக்கும் எப்பவுமே அப்படி கோவிந்தா தாமோதரா மாதவான்னு நாமாவை சொல்லி கதறினார்கள் அப்படி கோபஸ்ரீகள்லாம் கதறிண்டிருக்கிற போதும் அவர்களை கேரே பண்ணாமல் அப்போது அதை வந்து அசட்டாக பண்ணி கேரே பண்ணாமல் சூரியன் சூரிய உதியாச்சு அப்போ உதித்த உடனே அக்ரூரை செய்ய வேண்டிய கிருத்த மைத்ராதிக்கம் இப்போ நம்ம பண்ணுற மாதிரி அவசர அவசரமாக அவர் வந்து கலப்பணம் கூட்டுன்னு போனோம் இவர்கள் வலதும் வந்து பண்ணுறார்கள் இது வந்து இதை மறியல் பண்ணுறாப்பில் இருக்கு போராட்டம் மறியல் போகிறாப்பு கிருஷ்ணா போகாதே போகாதே விடமாட்டோம் விடமாட்டோம் கிருஷ்ணா போகாதே போகாதுன்னு அவர் சந்தியாவத வேகமாக முடிச்சுட்டும் அந்த சூரிய உதயமான ஒன்று முடிச்சுட்டும் அவர் வந்து ரதத்தை ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கார்கள் ஓட்டுறார் அப்போ நந்தகோபுரன் போன்ற மற்ற இடையர்கள்லாம் பால் தயிர் வெண்ண நெய் அதான் கோரச சம்பிரதான் கோரரச சம்பிரதான் தான் பால் தயிர வெண்ணெய் நெய் இவைகள்லாம் இந்த பூரி கும்பானு அதான் நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஏராளமான குடங்கள் குடங்களை வந்து எல்லா மண்குடங்கள் எடுத்துட்டு காணிக்கையாக உப்பாயினம் இல்லை காணிக்கையாக எடுத்துட்டு கப்பங்கணும் எடுத்துட்டு அவர்கள் வந்து வண்டிகளோட சக்கட்டை சக்கடை அப்போ அந்த கிருஷ்ணனை பின்தொடர்ந்து போறாள் அப்போ அவர் அவர் சந்தியாவது முடிச்சார் ரத்தத்தில் ஏறி உட்காண்டார் கண்ணன் ஏறி உட்காண்டாச்சு பலராமன் ஏறி உண்டே ஒண்ணும் இதெல்லாம் லக்கேஜ்ல ஒன்றும் கிடையாது நமக்கு தான் லக்கேஜ் நம்ம கிளம்புற போது இந்த சரீரத்தை விட்டு கிளம்புற லக்கேஜ் எதுவும் கிடையாது அதனால புண்ணியங்கள்லாம் இல்லையா இருக்கணும் கிருஷ்ணா இருக்கணும் பண்ணியாச்சு அப்பப்போ முடியாச்சு பாபம் போறதுக்கு அதை சொன்னோம் கோ கோவிந்தா தாமோதராமராம ராமா உள்ளது பாப்ப போயாச்சு இல்லைன்னா உன்னுடைய நாமம் இதை ஸ்தாபனம் பண்ணது அது வந்து தப்புன்னு ஆயிடும் இப்போ வந்து அதனால் மூட்டை எதுவும் எந்த மூட்டையும் இல்லை அவன் கிளம்பிட்டான் அதனால் லக்கேஜ் எதுவும் கிடையாது கிளம்பியாச்சு அப்போ கிருஷ்ணனை பின்தொடர்ந்து அவர்கள் போகிறார்கள் இப்படி கோபியர்கள் வந்து தங்களுடைய பிரியமான இந்த கிருஷ்ணன் பின்தொடர்ந்து போயும் கிருஷ்ணனால் திரும்பி பார்த்தபட்டும் போகிறான் கிருஷ்ணன் திரும்பி பார்த்து பட்டு அதனால் அனுரஞ்சிதாக திரும்பி பார்த்தவொடனே ஒரு சந்தோஷம் ஆனந்த முனைவுக்குள்ள கிருஷ்ண பகவானுடைய தாம் திரும்பியறும் பிரத்யாதேசம் திரும்பி வந்து அவதி சொல்லி அனுப்புது அதாவது திரும்பி வந்து விஷயம் சொல்லி அனுப்பது எதிர்பார்த்து கொண்டு நின்ட்டார் பதில் சொல்லுவார் பதில் சொல்வார் ஏதாவது செய்தி சொல்லுவார்னு எதிர்பார்த்து கொண்டு நின்றுட்டார் அப்போது யாதவோத்தமன் அவன் கண்ணன் எதூத்தமாக யதவோத்தமன் தன்னுடைய யாத்திரை காரணமாக இப்படியும் தான் கிளம்பி போகிற சோப்பிரஸ்தானே தான் இந்த பிருந்தாவனத்திலிருந்து கிளம்புறதை பார்த்து யாத்திரை கிளம்புறதை பார்த்து அவர்கள் வருத்தப்பட்டு அழக்கூடியவர்கள் தவிக்கக்கூடியவர்களை பார்த்து நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் ஆயாசிய சீக்கரன் திரும்பி வருவேன் இப்படியும் பிரேமையோட சீக்கிரம் திரும்பி வருவேன் வரல அவன் ஆயாசியம் வந்தது வந்தார் அடுத்தது புத்தவர் வந்தார் அவ்வளவுதான் வேறு யாரும் வரல அதுக்கப்புறம் இவர்கள் சந்திப்பது எங்க அப்படின்னு கேட்டால் இப்போ அதனொரு வயசு இல்லையா சுமார் ஒரு எண்பது தொண்ணூறு எண்பது எண்பத்தஞ்சு வயசு சுமார் இதுக்கு இதுக்கு பிரமாணம் கிடையாது ஒரு ஊகந்தான் அந்த சூரியோபராதம்னு சொல்லப்பட்ட சூரிய கிரகணம் நடக்கிறது அந்த குருக்ஷேத்திரத்துல அப்ப சந்திக்கிறார்கள் எல்லாரும் அப்போ சந்திக்கிறார்கள் அங்க எண்பத்தி அத்தியாயம் இந்த தசமஸ்கந்தத்தில் அங்கே காப்பாற்கலாம் குசேலோ பாக்கியானத்துக்கு அடுத்த வரக்கூடிய அத்தியாயம் எண்பத்தி ரெண்டு வந்து அவர்கள் வந்து மறுபடியும் சந்திக்கிறார்கள் ஒரு எண்பத்தஞ்சு வயசில் இருக்கிற சுமாராக வச்சுக்கலாம் அப்போது பாகவரத்தில் காண்பித்தப்பாகு பார்த்தா மறுபடியும் அவர்களுக்கு சந்திப்பு அங்கே தான் பதினோரு வயசு விட்டப்பறம் அப்புறம் வயசு நான் எண்பத்தஞ்சுன்னு ஒரு ஊகத்தில் சொன்னதுக்கு வந்து பிரமாணமாக சொல்ல முடியாது அதாவது கூட்டி கழிச்சு பெருக்கி மற்ற எல்லாத்தையும் இருக்கக்கூடிய அந்த பல விஷயங்களை ஒரு கணக் பண்ணின்னு ஒரு ஊகம் பண்ணது இதெல்லாம் மாதிரி ஏதாவது ஏதாவது கணக்கு பண்ணி வச்சுப்போம்ப்பா ஊகம் மாதிரி அதுக்கு வந்து பிரமாணமா ஒண்ணும் சொல்ல முடியாது ப்ரூஃபா சொல்ல முடியாது அப்படி தீகரம் திரும்பி ஒரு ஆயாசே அப்படின்னு பிரேமையோடு சொல்ல வார்த்தைகளால தௌத்த கை தூத வசனங்களால அதுதான் உத்தவர் வர போறார் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அந்த தேர் இப்படியே பார்த்துட்டு இருக்கார்கள் அதாவது எழுதாத சித்திரம் மாதிரி இப்படியே பார்த்துட்டே இருக்கார்கள் எவ்வளோ தூரம் போகுமோ பார்க்குறார்கள் அதுக்கப்புறம் தேர் போகிறது கொடி மறைஞ்சு விட்டு இது போயிடுத்தையும் எல்லாம் மறைஞ்சு விடுத்தது அதுக்கப்புறம் புழுதி கலப்பு விட்ட புழுதி தெரியுது அது வரைக்கும் இந்த அதுக்கப்புறம் போச்சு அப்படி கிருஷ்ணனை பின்தொடர்ந்து மனசு போயிடுத்தவர்கள் பின்னாலே மனசு போயிடுத்தும் அப்படிப்பட்ட சித்திரத்தை எழுதப்பட்டவர்கள் அப்படி அவர்கள் இருந்தார்கள் ரொம்ப அதாவது ரொம்ப வருத்தப்படக்கூடிய அளவில் அப்படி இருந்தார்கள் விவரமா பார்ப்போம் இப்படி அவர்கள் வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் கிளம்பக்கூடிய கண்ணன் ரதத்திலே உட்காண்டாச்சு இப்படி அவர்கள் வந்து இருக்கக்கூடிய கண்ணனை பார்த்து கோபிகைகள் வருத்தப்பட்டு அழுது புலம்பி தவிச்சு கிருஷ்ணனுடைய பிரிவா பிரிவால பிரிவாரம் இருக்குது கிளம்புறன் வருத்தப்பட்டு கிருஷ்ணனுடைய மனசில் ஏற்றி வெட்கத்தை விட்டு விசிற ஜலஜாம் யோதிட்டு மன்னாமாமன் இறந்தரணும் குழுக்கோடு சமாஜம் லவதே மாமக்கம் துறம் இது வந்து நாம சங்கீர்த்தனை சொல்லுவார்கள் அப்படி இல்லை நாம சங்கீர்த்தன் மாதிரி இவர்களும் வெட்கத்தை விட்டார்கள் உரத்த குரல்ல கோவிந்தா தாமோதரா மாதவா அப்படின்னு கதற நாள் தாமோதரா மாதவா கோவிந்தா இந்த ஆரடி மாதத்துல கோவிந்தன் தான் சொல்லணும் நம்ம கோவிந்தா திருப்பாவையிலையும் கோவிந்தநாம தான் எதிராக அதிகமாக சொல்லப்படுது தாமோதரா கார்த்திகை மாதத்தில் அதுதான் இஸ்கான்லாம் அவர்கள் தாமோதர மாதமாக கொண்டாடுகிறாள் தாமோதரம் மாதவன்கிற நாம எப்பவுமே கிருஷ்ணனை குறிக்கும் அப்படி கோவிந்தா தாமோதரா மாதவான் கதறுகிறார்கள் இப்படி ஸ்திரீகள் கோபிகைகள் இப்படி கதறுறதை ராத்திரியெல்லாம் இருந்து காத்தால் அப்படி ஒருலாம் கதறு அழுதுண்டுக்கிற போதும் சூரியன் உதித்தான் அக்கர அக்ரூரர் வந்து அந்த சூரியன் உதித்த சந்தியாவனம் பண்ண வேண்டிய காலை கடன்கள் அவர் வேக வேகமாக அடியன் மாதிரி வேகமாக முடித்தார் முடிச்சதும் ரசத்தை ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பிக்கிறார் அவர் அப்போ நந்தர் போன்ற கோபர்கள்லாம் வண்டிகள் அவரும் ஏற்றிட்டார்கள் பால் தயிர் வெண்ணை நெய் இது மாதிரி நிறைஞ்ச இதெல்லாம் கோரசங்கள் இதெல்லாம் கோரசங்கள் இருக்கக்கூடிய நிறைய குடங்கள் இதெல்லாம் மண் குடங்கள் தான் மண்பானைகள் ராஜாவுக்கு வந்து காணிக்கை கப்பம் கட்டணும் அது ஏற்றிக்கொண்டும் பின்னால் தொடரலாங்க பணம் கிடையாது கப்பம் பணம் வந்து இந்த மாதிரி கோரசங்கள் தான் அவர் கப்பம் கட்டுறது கோபியர்களும் தங்களுடைய பிரியமான கிருஷ்ணனை பின்தொடர்ந்து போகிறதுக்காக கிருஷ்ணன் அவரை போகிற போ ஆரம்பிக்கிற போதும் கோபியர்கள் போகிறதே என்றால் பின்னால் அவர் போகிற போது கிருஷ்ணன் அவர்களை அன்போடு திரும்பி பார்த்தான் பார்த்து அதனால் சந்தோஷப்பட்டவர்கள் பகவான் திரும்பி வர நாள் இன்னிக்கோ அப்படிங்கிறாப்பு ஏங்கி அவனுடைய வரவை எதிர்பார்த்துருக்கார்கள் அப்போது என்ன சொல்ல போகிறான் க என்ன செய்தி சொல்ல போகிறான்னு பார்த்துன்னு போதும் அப்போ வர வர வருத்தப்பட்டு துடிக்கிறதை பார்த்து எதூத்தவனான அந்த கிருஷ்ணன் விரைவில் நான் சீக்கிரம் வந்துடுவேன் ரொம்ப சீக்கிரம் வந்துடுவேன் ரொம்ப சீக்கிரம் நான் வந்துடுவேன் அப்படின்னு பிரியமான அன்பான வார்த்தைகளால் வந்துடுவேன் வேகமாக வந்துடுவேன் அப்படின்னு ஒரு தூத்தவன் போல் ஆறுதல் சொன்னான் ஒரு தூத்தனை அனுப்ப போகிறார் ஒன்று தூத்தனாலும் எனக்கு நீ சமம் அப்படின்னு சொன்னதுனால உத்தவனை கிருஷ்ணனாக வச்சுட்டு அப்படி கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய அந்த வேஷம் தரித்து அந்த உத்தவன் இருக்கார் அப்படி தான் பின்னால் பா அது அந்த பிரமர கீதம் அப்படி தான் சொல்ல போகிறாரு அப்படி ஆறுதல் சொன்னான்னு ஆடுத்து மேலே முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து மேலே மூலத்தை சேவிப்போம் முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்பது அத்தியாயம் பார்ப்போம் இன்னமே ஒரே அழுகிதம் அவர்களை பொறுத்தவர் யாவது அலட்சதே கேது யாவத் வேணு ரேணு ரத்தம் அனுப்போனு கேத்து ரேணு ரய அனுதாத்மா பலக்ஷிதா தாசா நோவிந்த விவரே விஷோகாஜி காய்க்கிய பிரிச்சேஷ்டம் தாராஜா நவோவித்தன விஷோகாஹனாய் பிரீச்சிதான் கவனி சம்பாப்பூரேகா அகனாசி மகவனப்பா ரூரயித்தூப ரயுவேகேன காம் திருப்ப பானேயப்பீவ் மிஷம் மணி பிரபம் விரவியம் சராமோ ரற்றோவிஷ பானியம் பீவ்வா மிருஷம் மணி பிரபம் விரோவியம் சராமோ ரவிசதி அக்கூர்தௌ வந்தோப்பரி காலிந்தியாதிவராச்சரூர்தௌபமியரோபரி காலிந்தியகம் ஆகிய ஸிவராச்சரம் நாற்பதாவது ஸ்லோகம் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் அந்த நம்ம ராசனேலை ஆரம்பிக்கிறது முன்னால இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் வருணலோகத்திற்கு நந்தகோபுர கூட்டுமனார் இல்லையா கண்ணனுடைய தகப்பனார் அப்போ வந்து இந்த அக்ரூரர் எங்க வந்து அந்த இதுக்கு போனார் விஷ்ணுலோகத்தை பார்க்குறாருங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வருது இல்லைன்னா சொல்லுவோம் இந்த சொல்ற சொல்லுவோம் ஞாபகப்படுத்தினேன் சொல்லுவோம் அப்படி முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் यावदा लक्षते रतस्य यवता लक्ष्यते केवु रत चुप्रथातात्मानो लेख्याव उपलक्षिता लक्ष्यते केवत्णु யாவுரத அனுப்போன உபலட்சி தா நஷா நமத்துந்தோோகா நயுத்தியா பிரிச்சேித்தாசா நமத்துந்த விஷோகா நயுத்திய பிரிச்சேித்தம் பகவாக்கூரயு ரயுவேகாழிம் அகனசி பகவா ராமக்கூர ராயுவேகேன காளிந்தீம் அகனாசி ரீயம் சிற உப்பீம் பீவ மிஷம் அணி பிரபம் விரும்பிய சராமோரமாக அப்ப உபஸிய திரோபிய பானீயம் பீவ் மிஷமணி பிரம் விரும்பிய சராமோர மாசத்தூரிய நேசோப்பி காலிந்தியசிரியராச்சரண் அக்ரூரஹா தோபாமிய நிவேசித ரத்தோபரி காஹிஞ்சியா கிருதமாக திய நானு மிதி விராசரத்தையும் ஸ்லோகம் மார்போம் அந்த முன்னால சொன்ன ரெஃபரன்ஸ் பின்னால நாடியன்னு சொல்றேன் இப்ப வந்து விட்ட இடத்தை பார்ப்போம் அர்த்தம் பார்ப்போம் முப்பத்தி ஆறுல இருந்து எவ்வளவு தூரம் போக முடியுமோ அந்த ரத்தம் போறதோ கண்ணுக்கு எட்டக்கூடியதோ எண்ணுக்கு எட்டக்கூடிய தூரம் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் தேர் கொடி எவ்வளோ தூரம் இருக்கோ அது பார்த்தார் கலப்பி விட்டேன் ரத்தம் போகிற வேகத்தால் கலப்பி விட்ட புழுதி இருக்கேன் என்ன இதுவான சிமெண்ட் ரோடாக போட்டுக்கானே இல்லைன்னா தார் ரோடு போட்டுக்கான் அதை இந்த ரோடு தானே கிராமத்து ரோடு தானே அப்போது புழுதி கலப்பி விட்டேன் அந்த புழுதி தெரியறதோ அது வரைக்கும் பார்த்தாருங்க அப்படி கிருஷ்ணன் போகிறத பார்த்து அந்த தேரோடையும் அவர்களுடைய மனசு போயிடுத்து பார்த்தர்லாம் அவர்கள்லாம் சித்திரத்தாலம் வரையப்பட்டது மாதிரி அப்படி சித்திரத்தில் வரையப்பட்டால் இருக்கும் ஆடாமசையாக இருக்கும் அப்படி இருந்தார்கள் அந்த கோபிகைகள்லாம் அவர்கள் வந்து கிருஷ்ணனை திரும்பி அழைத்து வரதுல ஆசையில்லாம் போயிடுத்து இனிமேல் வரமாட்டான் அவ்வளோதான் போயாச்சு இனிமேல் திரும்ப வரமாட்டான் அப்படின்னு நினைத்து கொண்டும் ஆசை போயிடுத்து அவர்களுக்கு திரும்பி வந்தார்கள் கிருஷ்ணனு உள்ள லீலைகளையே பாடுகின்றார்கள் அதனால் அதனால் என்ன விஷோகாக அந்த கிருஷ்ண லீலைகளையே பாடி அவனையே நினச்சிட்டு இருந்தனால பிரிய சேஷ்டிதம் காயந்தா இதனால் அதனால் வருத்தம் இல்லாமல் அந்த சோகங்களை போய் நாட்களை கழித்தார்கள் ராஜனே கிருஷ்ணன் அப்படி ஆயிடுச்சு அப்படி அதனால தான் அவன் வந்து பதினோரு வருஷம் ஒரு ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல போய் வளர்ந்தான் இல்லையா ஒளிந்து வளர்ந்தான் இல்லையா அதனால் அந்த பதினோரு வருஷம் அவளை கொடுத்த அந்த அது இருக்க சந்தோஷம் ஆனந்தம் அது ஈடு அப்புறம் அதுக்கப்புறம் அவரே சோகம் தான் அப்புறம் வாஸ்தவம் நான் எங்கே போனாலும் கிருஷ்ணன் வந்து ரெண்டையும் கொடுக்குறான் ரெண்டையும் கொடுப்பான் சேர்ந்திருந்தால் ஆனந்தம் பிரிந்தால் சோகம் அதனால் ஞானிகள் அதை தாண்டி போயிடுறார்கள் சதாத்ம தியான இடத்துல இருக்கார்கள் பக்தி வசத்தின்னு ஒரு சாரார் சொல்லுவார் ஒரு சாரார் வந்து ஆத்ம ஜியானம் அதுதான் வசத்தின்னு சொல்லுவார்கள் அந்தந்த ஜீவன்கள் தான் அதில் முடிவு பண்ணிக்கணும் அதனால முக்தி எப்பவுமே அந்தந்த ஜீவனை பொறுத்துதும் எல்லாமே தான் அதனால அவர்களுடைய அவர்களுடைய பா இது அந்த யாத்திரை இருக்கேன் அதெல்லாம் இண்டிவிஜுவல் தான் ஒத்தரும் கிடையாது ஒத்தர் கூட இருப்பார் பிரம்மக்யான் என குரு சுவாமி வேறு வழியே அவ்வளவுதான் அப்படியும் அவர்கள் கிருஷ்ணனுடைய எப்படியும் அந்த அஷ்டமி அன்னைக்கு பிறந்து கண்ணன் வந்து அன்னைக்கு ஆரம்பிச்சதேன் கிரந்தோற்சவம் ஆரம்பித்தார்கள் அன்னியிலேருந்து இப்போ கிளம்பி போகிறாரேன் இதுவரைக்கும் நடந்த எல்லா லீலைகளையும் நினைச்செண்டு பாடிக்கொண்டு அவர்கள் வந்து இருந்தார்கள் அதனால் அவர்கள் வந்து துக்கத்தை போக்கினார்கள் அப்படி நாட்கள் போய் அகனி நின்யுகோ விசோகா அகனி நின்யுகோ அதனால் வருத்தம் இல்லாமல் போனார்கள் ஏன்னா அவர்கள் மாடல் நாரதர் சத்தியான பக்தர் வீணியமைட்டவுடனே நாராயணன் முன்னால் வராறான் ஹிருதயத்தை வரானான் அவர் காண்பிக்கக்கூடியது கோபிகளுடைய பக்தியை தான் காமிக்கிறார் அது பிரேமியண்ணா வந்து சொன்னால் அது ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா அவர் அவரும் அந்த பிரேம பக்தியில் மூழ்கி அவர் வந்து அப்படி அனுபவிச்சிருக்கிறார் அதனால் அவரும் நான் தெரித்தெழுக்க அவரும் அனுபவிச்சு சொல்கிறத எவ்வளோ கேட்டிருக்கும் அப்படியாயிடு ராஜனே கிருஷ்ண பகவான் பலராமனோடு சேர்ந்து அக்ரூரோட வாயு வேகமா அப்படி தேர் ஓடுறது வேணுமா விட்டா போறோன்னு அவன் வந்து கலப்பின் போறான் அந்த அக்ரூரர் தேர்ல எண்ணி போக முடியும் அப்படி பாபங்களெல்லாம் நீக்கக்கூடிய யமுனி அடைந்தார் அகநாசினி அந்த ஜலத்தில் அப்படி இறங்கி எவ்வளோ கரையில் இறங்கி ஜலத்தால் கைகள் கைகால் முகங்கள்லாம் அலமி அலமிண்டு கழுவிண்டு சுத்தமாக இருக்கக்கூடிய நிர்மலமாக இருக்கக்கூடிய மணிப்பிரபம் அந்த இந்திரநிலக்கல் மாதிரி பிரகாசிக்கக்கூடிய இருக்கான கண்ணனும் அந்த ஜலமும் நல்லா இருக்குது அப்போ வந்து பொல்யூட் ஆகலை அப்போ இந்த கான்பூர் சமாச்சாரங்கள் இல்லையே அப்போல்லாம் வந்து இந்த எந்த பொல்யூஷன் இண்டஸ்ட்ரியெல்லாம் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது பொல்யூஷன் ஆகலையே முக்கியமாக சொல்ல போனால் பரவ பரிசுத்தமாக இருந்தது அந்த நிமுனாக கருப்பா இருந்தது கண்ண பரமேஸ்வரனும் ஆஹ் சத்தியினுடைய வியோகத்தால் அப்படியே யமுனையில விழுந்து அதனால கருப்பாயிடுத்துன்னு அது ஒரு விளக்கம் இருக்கு அப்படி இருக்கவன் ஜலத்தை ஜலத்தை வந்து ஆஹ் முக கை காலாம் ஜலத்தை குடிச்சும் பலராமனும் அதே மாதிரி செய்து கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிப்பட்ட விரக் கண்டம் மரங்கள் சூழ்ந்த அந்த சோலையில இருந்து போயும் இருந்து உட்காண்டாரு அக்ரூரவர்களை வந்து ரதத்தில் உட்காந்து வச்சுட்டு குழந்தைகள்னு பாருங்கள் பதினோரு வயசு அவர்கள் விடைபெற்று கொண்டும் யமுனையினுடைய மடுவுக்கு போகிறார் அந்த மடுவு தான் சொன்னது மடுவுக்கு போய் சாஸ்திர பிரகாரம் ஸ்நானம் அதாவது இப்படின்னா என்ன வந்து சங்கல்பம் பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணிட்டார் அக்ருவர்கள் சொன்னது எங்கன்னா அந்த இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் அங்கே காண்பிப்பார்வர் கிருஷ்ண இருங்க இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் காண்பிப்பார் அந்த இவர் அக்ரூரருக்கு தரிசனம் கொடுத்ததில் காண்பிப்பார் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தெட்டாயிரத்தில் பதினாறாவது ஸ்லோகத்தில் தேத்து பிரம்மகிருதம் நீதா மக்னாக கிருஷ்ணேனு உத்ரதாக லதுருகு பிரம்மணோ லோகம் எத் அக்ரூரோ அத்தியகாத் புரா இதை பின்னால் இப்போ நடக்கிறது அதை முன்னால் சொன்னார் எப்போ தேத்து பிரம்மகிருதம் நீதா மக்னா கிருஷ்ணேனு உத்ரதாக லதுருகு பிரம்மனோ லோக்கம் எத்ராக்ரூரோ தியகாத்புரா அப்படின்னு அதை காஞ்ச போறார் இப்போ இப்படி அவர் வந்து ஜலத்திர மூழ்கா மூழ்கினார் நம்ம மேலே இது பார்ப்போம் விளக்க விளக்கமான அர்த்தத்தை பார்ப்போம் தேர் கொடி தெரிய வரைக்கும் அவர்கள் பார்த்துருந்தார்கள் அதுக்கப்புறம் ஆகாசத்தில் இருந்து பொழுதி தெரிய வரைக்கும் பார்த்தார்கள் அதுக்கப்புறம் அவருடைய ஹிருதயம் மனசு எல்லாம் அவர் பின்னாலே போயிருத்தும் அவர்கள் அந்த கோபிகள்லாம் சித்திரத்தில் எதின ஒரு பிம்பங்கள் மாதிரி கோபிகள் காணப்பட்டார்கள் கிருஷ்ணனை தடுத்து திருப்பி அவனை கூட்டு வரத்துக்கு வருதில் எல்லா விதமான நம்பிக்கையும் போடுத்து போன அந்த கோபிகள்லாம் வீடு திரும்பினார்கள் வேறு வழி இல்லாமல் அப்படிப்பட்ட பிரியமான கிருஷ்ணனுடைய லீலைகளை பாடி பாடி பாடி ஒருவார் தங்களுடைய வருத்தம் சோகத்தை நீக்கிக் கொண்டு எப்படி அவர்களுடைய நாட்கள் போயிடுச்சு ராஜனே கண்ணனும் பலராமனும் அக்ருவர் கூட வர காற்று மாதிரி வேம ஓடுறது அந்த தேரெல்லாம் ஏறிண்டு அந்த பாபங்களே சகல பாப்பங்களையும் போக்கக்கூடிய யமுனை அடைந்தார்கள் அங்கே கண்ணன் இறங்கி கண்ணனும் பலராமனும் கை கால்கெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்படிப்பட்ட தெளிந்த நீல நிறமாக இருக்கக்கூடிய அமிர்தமாக இருக்கக்கூடிய அந்த மதுரமான அதான் அவனையாச்சேன் கிருஷ்ண மதுரமாச்சு மனு மதுரமான அந்த யமுனா ஜலத்தை குடிச்சுட்டும் அந்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த உப்ப வனத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பின்னால் ரத்தத்தில் ஏறி பலராமனோடு இதில் உட்காண்டார் மேலே இந்த காரில் ஒரு உட்கார மாதிரி ரத்தத்தில் உட்காண்டார் அவர் ரெண்டு பேரையும் அந்த ரதத்தில் உட்கார வச்சுட்டு அக்ரூரர் வந்து அவர்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அனுமதி பெற்றுண்டு எமனும் என்னுடைய மடுவுக்கு போய் சாஸ்திர பிரகாரம் ஸ்தானம் பண்ண ஆரம்பித்தார் மத்தியானிக ஸ்தானம் மாத்தியானிக ஸ்தானம் பண்ணிட்டு மாத்தியானிக இதெல்லாம் பண்ணுமே கடமை பண்ணுமே அந்த மத்தியானிக ஸ்தானத்துக்காக பண்ணுறார் சங்கல்பம்னின்னு பண்ணுறார் ஒரு ஸ்லோகமாக ஆரம்பிச்சிருவோம் நாற்பத்தி ஒன்று நிமஜத ஸ்பின்சலே ஜப்பன் பிரம்ம சனாதனம் தாவக்ரூரோ ராமகிருஷ்ணோ சமன் வீத்தோம் மேலே